வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அளமீழும் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் அமிலத்தை குறைக்கக்கூடிய எளிய மருந்து சீத்தா இலைகள் நாலஞ்சு இலை எடுத்துக்கிட்டு அது கூட தண்ணீர் விட்டு பனம் கற்கண்டு பனைவள்ளம் சேர்த்து தீநீராக்கி இதை ஒரு இருவேளை தினம் பருகி வந்தால் ரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலம் குறைந்துவிடும் டயப்பண்ணி பருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்